الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعد اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله اقوىكم من بطون امهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والابصار والافئده لعلكم تشكرون وقال الله تعالى ايضا ولما بلغ اشده اتاه حكما وعلما وكذلك نجد المحسنين ورعودته التي هو في بيتها عن نفسه وغلقت الأبواب وقالت هيت لك قال معاذ الله إنه ربي أحسن متواي إنه لا يفلح الظالمون صدق الله العظيم الحمد لله حمد لله هل أنه قلمه لديك قلمه لديك முக்கியமான இடம் என்று சொல்றது வந்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க அந்த நேரத்துல கூட ரபிசல்லு அலிவச வந்து அவங்க மெயின் நோக்கமாக இருந்தது எல்லா மக்களும் பள்ளியோடு இணைய வேண்டும் எல்லா மக்களும் அது வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எல்லாரும் பள்ளியோடு இணைய வேணும் பள்ளியில நடைபெற்றது கூட இருக்கலாம் அதே போன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் என்ன விதமாக இருந்தாலும் எல்லாம் பள்ளி வாழ்த்து நடைபெற்றது என்றாலும் கூட ஆயிரத்தி எட்நூறு சின்னவளும் இருக்கிறீங்க பெரியவளும் விளங்குறதுக்காக சொல்றேன் ஆயிரத்தி எட்நூறுக்கு பின்னால ஆயிரத்தி எட்நூறுக்கு பின்னால என்ன நடந்த காரணமாக வந்து எப்ப வந்து முஸ்லிம்கள் பள்ளிட்டு தூரம் ஆகுவாங்களோ அப்ப வந்து அவங்களுக்கு வேண்டியோன்னு செஞ்சு கொள்ளலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய செய்யறதுக்கு பிளேசா இருக்கும் என்ற ஒரு முக்கியமான காரணத்தை வச்சு என்ன செஞ்சாங்கடா ஆஹ் பள்ளியிலிருந்து ஒவ்வொன்றாக விளக்கிற தூரமாக்கிறாங்க அதுல முக்கியமான ஒரு விஷயம் பள்ளியில தான் அனைத்து முஸ்லீம்களோட அனைத்து பிரச்சனைகளும் பள்ளியில தான் பிரச்சனைகளும் பள்ளிக்கு தான் வரும் காலத்துல யாராக இருந்தாலும் என்னது அவங்க பள்ளி தான் வருவாங்க ஒரு சகாபி அவங்க சொன்னாங்க அதே போல அவங்க குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லா விஷயமும் பள்ளியில உள்ளடக்கப்பட்டுருச்சு ஆனா நான் சொன்னது மேல சொன்னது போல ஆயிரத்தி எட்நூறுக்கு பின்னாடி அனைத்து விஷயங்களும் பள்ளி வீட்டும் தூரமாக அது பாடசாலைகளாக இருக்கலாம் பதில் சாக்களாக இருக்கலாம் தான் வேற அமைப்பு பள்ளியும் முஸ்லிம்கள் என்ன செஞ்சுட்டாங்க கல்வி என்று வரக்கூடிய நேரத்துல படிப்பு என்று வரக்கூடிய நேரத்துல பள்ளியும் எல்லா விஷயங்களும் மதுரை பாடசாலைகள் மதுரை கல்வியை வைக்க பள்ளியை விட்டும் தூரமாகப்பட்டது சொல்ல காலத்துல வந்து சகாபாக்களாக இருந்தாலும் உலக கல்வியை கூட மொழியை நின்று பள்ளியிலும் கற்றுக்கொண்டாங்க அப்ப அவனுடைய என்ன எல்லா விஷயங்களும் பள்ளியின் மூலமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதன் காரணமாக அவங்க வந்து இருந்து என்ன செய்யல இஸ்லாத்தையும் அதே போல அவங்க உலகத்துடைய வாழ்க்கையும் பிரிச்சு பார்க்கல எல்லாம் என்ன எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள இஸ்லா இஸ்லாத்துல வந்து ஆர்வம் அதாவது நாங்க சொல்றது போல துப்புறதுல இருந்து அரசாட்சி நேரம் இஸ்லாத்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அப்ப அப்படி சொல்லப்பட்டிருந்தும் கூட என்ன செஞ்சிட்டோம் நாங்க வந்து நேரம் ஆகிட்டோம் அதாவது உலகத்துடைய கல்வியை வந்து வேறையானது படிக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பாடசாலைகள் அது போல மதரசாக்களுக்கு வேறையாக எல்லாம் வேறையாகப்பட்டதின் காரணமாக நம்ம பள்ளியை விட்டு சின்ன வாழ்த்தாலும் பெரிய வாழ்த்தா எல்லாம் தூரமாக்கிட்டோம் எந்த அளவுக்கு தூரமாயிட்ட சொன்னதுன்றா வயசுக்கு போகுது வயசு போகுது வயசு போகுது வயசு எவ்வளவு போனாலும் கூட தூரம் பாத்தீங்கன்னா செய்யல ஒழுங்காக தக்கிது ரோது தெரியும் அந்த அளவுக்கு தான் இப்ப நிலைமே இருக்குது அந்த அளவுக்கு என்ன செஞ்சுட்டு உலக கல்வியை தூரமாக்கி மார்க்கத்து எல்லா விஷயங்களும் அப்பலா அவங்க குருவான சிந்திக்க மாட்டாங்களா குரவான படிக்க மாட்டாங்களா ரிசர்ச் பண்ண மாட்டாங்களா குரான ஆராய்ச்சி செய்ய மாட்டாங்களா குருவான கேட்கிறான் அல்ல குர்வானு கேட்கொடிய கேள்வி ஆனா அதுக்கு நாங்க பதில் கொடுக்க தயாரில்லை ஆனா என்ன செய்யறாங்க மத்த நன் முஸ்லீம் என்ன செய்யறாங்க அந்த குர்வான படிக்கிறாங்க குர்வான படிக்கிறாங்க குர்வானின் மூலமாக அதிகமான ஆள்கிட்ட அவங்கள்ட கருத்துக்களை கேட்டதுங்க அவங்க சொல்ற ஒரு முக்கியமான கருத்து தான் என்னது நாங்க வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பார்த்துக்கு வரல நாங்க குர்வான படிச்சு இஸ்லாத்துக்கு வந்தோம் குருவான பிள்ளைகளை கண்டுபிடிக்க வேணும் குரான படிச்சு அதன் மூலமாக அந்த பிள்ளையொன்றும் இல்லைன்றது தெரிஞ்ச பின்னாலும் இஸ்லாத்துக்கு வந்தேன் அப்படித்தான் அதிகமானவங்க கருத்து ஆனா என் கையில இருக்குது என் கையில இருக்குது ஆனா என்ன செஞ்சிடல நாங்க வந்து அதை பத்தி படிக்கிறது இல்லை அதை பத்தி ஒரு அக்கறை கூட எந்த அளவுக்கு எந்த நேரமே இருக்குதுன்னா சத்தங்கள் அதாவது சத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த கத்தத்துக்கு மட்டும்தான் ஹஜத்துக்கு கூப்பிட்டு என்ன செய்யறேன் ஊட்டில உதவி அதே போல சூரத்தில் பக்கர உதவதுக்கு பள்ளியிலிருந்து போது அப்பதான் குருவான் எடுக்கிறது அதே போல பள்ளிகள் எத்தனையோ பள்ளிகள் குருவான் நெறஞ்சு போய் குருவான் வீட்டுல வீட்டுல இருக்கக்கூடிய குருவான பள்ளியில கூட வைக்கிறது ஏன்னா அந்த அளவுக்கு குருவான் தேவை குருவான் குருவான் மகிமையெல்லாம் வைக்கிறது தொடர்பு மாறணும் வெளியே போகல இஸ்லாமான அவனோட வாழ்க்கையை வெளியே போவாங்க என்ன காரணம் பள்ளிகளுக்கு அவ்வளவு அமைதியான தன்மை எல்லா விஷயங்களும் படிக்கக்கூடிய நிலைமை அவளுக்கு தேவையான யாரு எந்த நிலைமையில வந்தாலும் கூட அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பள்ளியில் இருந்து எடுத்துட்டு போறது அலகது பொறுத்த வரையில் என்ன செய்யறது மாதிரி இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பள்ளிகள் மாற ஆரம்பிக்கிறது அதாவது பள்ளிகளின் மூலமாக விவார நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுது இது முக்கியமான காரணம் எனது ஏற்பாடு செய்யறது இதன் மூலமாக ஆட்களுக்கு எவையான கால்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் இப்படி ஒன்று இருக்குது இந்த விஷயங்கள் நாங்க செய்யணுமே எவ்வளவு மக்கள் தெரிஞ்சுக்கிறது அதாவது இலங்கையை எடுத்துக்கொடச் சொன்னதுன்னா இலங்கைகளை வந்து அது சந்தோல மற்ற ஏனைய நாடுகளில் ஒப்பீடு பார்க்கக்கூடிய நேரத்துல இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன செய்யுது மிச்சம் குறைவா தான் இருக்குது அது உங்களுக்கு மனசு வெச்சு பார்த்தா விளங்கும் அதாவது இலங்கையில எங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குது என்றாலும் கூட ஏனைய முஸ்லீம் கண்ட்ரிகள் முஸ்லீம் நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த இலங்கை இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக மிக குறைவென்று சொல்லலாம் அந்த லோகிருக்கு அதுக்கெல்லாம் என்ன காதல் நினைக்கிறீங்க நீங்க ஒவ்வொருத்தன் நினைக்கலாம் நான் தான் இதன் மூலமாக நான் தான் இப்படி பேசினர் நான் தான் இப்படி எந்த ஆலத்தை இப்படி நினைக்கலாம் சில சிலர்கள் என்ன செய்யலாம் என்னின் மூலமாக மாற்றம் ஏற்பட்டிருக்கேன்னு சொல்லி என்ன செய்யலாம் ரும் நினைக்கலாம் ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா ஆரம்ப காலத்தில் இருந்தாங்க ஆரம்ப காலத்தில் இருந்தாங்க இலங்கையுடைய சுதந்திரத்துக்கு பின்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பின்னால இலங்கையுடைய எத்தனை தலைவர்கள் இருந்தாங்க நான் இங்கே பள்ளியை அரசியலுடைய சம்பந்தம் இல்லை அதாவது நான் பொதுவாக ஆரம்ப காலத்திலே தலைவர்கள் செஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி காட்டு அதே தலைவர்கள் பிற்கால் உருவாங்க இப்படி தலைவர்கள் அதே போன்று வேண்டும் அதே போன்று தலைவர்கள் ஆரம்ப காலத்திலே தலைவர்கள் புத்திஜீவிகளைப் போன்று இப்படி கூடிய மாற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதாவது பார்லிமெண்ட் சட்டசபையில பார்லிமெண்ட்லி அவர் முஸ்லிம்கள் சார்பாக அவர் என்ன செஞ்சார் அவர் பார்லிமெண்ட்ல இருந்து பேசினார் அவரும் இலங்கையில புத்த நாடாக அதாவது புத்த நாடு என்ன சொல்றது அதாவது இலங்கையில ஆஹ் அதாவது சிங்களவர்கள் புத்த மதத்தவர்கள் ஆட்சி முக்கியமான காரணம் இருந்தது அவர் போதும் அதே போன எங்கடலவாதிகளாக மாறிவிட்டோம் சொல்றதுக்கு காரணம் என்னதுன்னா நினைக்கிறது கெட்டு போகக்கூடாது ஏன ஊர்ல யாரும் நினைக்கிறது அதன் காரணமாக இன்னும் பின்னடைஞ்சு கொண்டே போறோம் அந்த காலத்துல இருந்த எங்களுடைய தலைவர்கள் முன்னே காலத்துல இருந்த பெரிய பெரிய புத்திஜீவிகள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நீங்க பார்க்கலாம் எத்தனையோ கபருஸ்தான்கள் இருக்குது சீலாக்கால எத்தனையோ பாடசாலைகள் நினைக்கிறது பெரிய பெரிய பாடசாலைகள் அதற்கெல்லாம் அவங்க வந்து ஆரம்பத்துல என்ன செஞ்சிட்டாங்க அதுக்குன்னு பவுண்டேஷன் ஏற்பாடு செஞ்சிட்டாங்க நம்ம பார்க்கலாம் இப்ப எங்களுடைய எடுத்துக்கோங்க அந்த காலத்தில் இருந்த தலைவர்கள் அந்த காலத்தில் இருந்த பார்லிமெண்ட்ல இருந்த எங்களுடைய இக்காலத்துல வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு தேவைப்படும் அதுக்காக வேண்டி அவ்வளவு பெரிய கபருஸ்தான்கள் ஏற்பாடு செஞ்சாங்க அது யாரும் இப்ப யாரும் சிந்திக்க மாட்டாங்க கபுஸ்தான் தேவைத்தான் சொல்லி ஆனா அந்த காலத்தை செஞ்சதுனால தான் இப்ப எங்களுக்கு அது அதுல ஆபிங்கிருக்குது இல்லாட்டி இப்படி கூடிய தலைவர்கள் என்ன செஞ்சாங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் நிர்வாகிகள் என்ன செய்யறாங்கட்டா யாரையும் குற்றம் சொன்னதுக்கான சொல்லல இப்ப நடக்கூடிய விஷயங்களை சொல்றாங்க நல்ல விஷயங்கள் வெளியே போகணும் ஒவ்வொரு எல்லா ஏரியாவுக்கும் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்கணும் இந்த மினன் அதுதான் இந்த ப்ரோக்ராம் நோக்கமாகவும் அப்ப என்ன இப்ப நிர்வாகிகள் இப்ப தலைவர்கள் என்ன செய்ய என்ன செய்யறாங்கடா இப்ப கபூரஸ்தான்களை விக்கிறார்கள் அந்த அளவுக்கு நிலவ மாறிது அவங்க அந்த காலத்துல இருந்த மக்கள் பிற்காலத்துல எங்களுக்கும் பின்னால வரக்கூடியவங்க யோசிச்சு என்ன செஞ்சாங்க பார்லிமெண்ட் மூலமாக எப்படி பண்ணப்பட்டு அந்த அளவுக்கு பெரிய பெரிய இடங்களை முஸ்லிகளுக்கு சொந்தமாக்கி வக்கு செஞ்சு கொடுத்தாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க அந்த நிற்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது அந்த அளவுக்கு என்ன செஞ்சிட்டேன் எங்களுக்கு வந்து இஸ்லாத்துடைய அக்கறை இல்லாம எங்க எங்களுடைய எதிர்காலத்துல நாங்க பத்தி யோசிக்காம அந்த அளவுக்கு நாங்கிட்டோம் அந்த அளவுக்கு நாங்க கீர்த்தனமானவங்களாக மாற்ற அந்த காலத்துல நபீசரசிவம் காலத்துல அந்த ஜாஹி யாக்கள் என்று வர்ணிக்கப்பட்டாலும் கூட அவங்க அவளுடைய டிரைபுகள் அவளோட கோத்தர்கள் யாரும் அவன அவனோட பரம்பரையா உண்டு கொடுக்கல அவங்க ஆனா இப்படி நாங்க என்ன செய்து சொன்ன எங்கட எங்கட புள்ள எங்கடா நாங்க மட்டும் நல்லா வந்தா போதும் அப்படின்னு நிலைமைக்கு நாங்க இருக்கிறோம் அதுலேருந்து நாங்க கொஞ்சம் மூவாவும் அதுலேருந்து நாங்க முன்னுக்கு போகணும்னா இந்த கொழும்புல செய்யக்கூடிய வேலைகள் எவ்வளவு இருக்குது கலம்பு என்று சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முன்னால ஜப்பானீஸ் ஜப்பேனுடைய பண்றதுக்கு முன்னாலு வந்து கார்டன் சிட்டி என்று அழைக்கப்பட்டு கலம்பு அந்த அளவுக்கு அனைவராலும் ஒரு வீர்க்கப்படக்கூடிய அனைவராலும் அழகாக ரசிக்கப்படக்கூடிய இடமாக களம்பிருந்துச்சு ஒவ்வொரு நாளும் கழுவப்படக்கூடிய இடம் அந்த அளவுக்கு களம்பிரிச்சு ஆனா இப்ப கவலைக்குரிய விஜயம் என்னதுன்னு சொல்றதுன்னா இப்ப என்ன செய்யறது குடுவந்திங்க ஆட்களுக்கு எல்லா இடத்துக்கும் போகுது பிள்ளைகளையும் சில இடங்களில் கணவன் மனைவி செய்து குடிவிக்கிறாங்க அருவருப்பாக இருக்கு நடக்கிறது உண்மை என்ன காரணம் அது ஒழுங்கான அவர் படிச்ச பின்னால் அவருக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய நேரத்துல அவருக்கு வந்து என்ன செய்வா அவருக்கு வந்து அதிகம் போறதுக்கு அவருக்கு பயன் ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு படிவு பத்தி அவருக்கு போபியா அவருக்கு அந்த பயத்தை ஏற்பாட்டி வச்சிருக்கிறி அந்த அவருக்கு அதுக்கு போற போறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை அவருக்கு அதே போல சிலர்கள் என்ன சில பேரண்ட்ஸ் மாதிரி என்ன செய்யறாங்க அந்த பிள்ளைகளும் படிக்க வைக்கிறாங்க என்ன செய்யறாங்க தெரியும் ஆயின பொறம் பிள்ளைகளை வந்து இதுக்கு மிச்சம் படிக்க நீ உனக்கு இவ்வளவு மட்டும் செலவழிச்சு இதுக்கு பிறகு உனக்கும் எங்கேயும் உனக்கு நீ இதோட என்ன செய்ய அதான் வேலைக்கு போவா அப்பா வேலைக்கு போயிட்டு பதினஞ்சாயிரம் சம்பளம் பாய்கடைக்கு போட்டோட ஓட்டு போட்டி போட்டு வீட்டுக்கு சல்லிய கொண்டு தந்து போட்டு அல்லாண்டு சொல்லாம அந்த அதெல்லாம் மாற்றப்பாட வேணும் என்ன நினைக்கிறோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு போறதுக்கு அதுக்கப்புறம் இஷ்டப்பட்டு வழி இல்லை எங்களுக்கு அதுக்கு நிமிஷம் போவே இல்லை எங்களோட நோக்கம் குருவானே பெஸ்ட்டு என்ன மோட எப்படி சார் ஹாபிஸ் ஆகிட்டாங்க கண் மட்டும் மிஞ்சா போதும் அவன் மட்டும் போதும் அவர் அஞ்சு பாடமாக்குவார் அவர் அஞ்சு பாடமாக்கு அவர் என்ன செய்யற அவர் வந்து ஆர்வம் ஊட்டுறதுக்கு எந்த ஒரு நிலப்பாடும் இல்ல உட்ல அதே போல என்ன வீட்டுல ஊட்ல என்ன செய்ய மவன் உட்கார்ந்து படிச்சு கொண்டிருப்பார் அவர் படிக்கிறதுக்கு ஆசரிக்கும் அதுல ரொம்ப என்ன செய்ய நாடகத்தை இலங்கையில அன்னகே மாஸ்டரோட ஒரு பேச பேச போல அவர் சொன்ன வண்டியக்கு முன்னால அவர் ஐசா வேலைக்கு ஒரு பகுதிக்கு போனாரோ இடத்துல பேசவில் போனாரோ அந்த இடத்துல அவர் மகரிப்போர போக்குற வந்து வீட்டுல சத்தம் கேட்குறாங்க வீட்ல இருந்து அப்ப அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாலும் பழைய காலத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாள் அந்த ஆரம்பத்தில இருந்த அதாவது ஆரம்பத்தில இருந்த பழக்கம் இன்னும் மக்கள் மத்தியில் இருக்குதுன்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டார் அவர் அப்ப அவர் வந்து கழும்பாதையை சேர்ந்தவர் இல்ல கலம்புல தான் இருக்கிறார் ஆசிரியராக அவர் சரி பண்றாரு அவரு அப்ப அவர் சொன்னார் இதே நிலைமையில களம்புல வரவேன் நான் இருக்கிறேன் அதுக்குன்னு அடித்தளங்கள் தான் இதுவே கேடலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் விஷயங்கள் எல்லாம் அதுக்குன்னு அடித்தளங்கள் சார் அப்போ நாங்க என்ன செய்யறோம் அப்ப பேரண்ட்ல மத கொண்டு விடுறது அதே போல வந்து அதுக்கு எந்த கைடன் அல்லாண்டு மூட்டுக்காக்கி ஆச்சு அவருக்கு என்ன செய்யுது எந்த ஒரு பொறுப்பும் இல்ல அவருக்கு அவருக்கு என்ன செய்ய பொறுப்பும் இல்ல அவருக்கு அப்ப அவர் கையில சளி கிடைக்குது கைல சளி கிடைக்குது அவருக்கு அந்த சளி என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியும் அவருக்கு வருவாங்க கல்லது கெட்ட நண்பர்களை பாத்துக்கொள்ளும் கல் இல்லாத என்ன செய்யணும் நல்ல நண்பர்களை பார்த்து கொள்ளலாம் அப்ப கிட்ட நண்பர்கள் வந்து என்ன செய்வாங்க அவளுக்கு சார் இப்ப இந்த காலத்துல வந்து இந்த இலங்கைகளாக இருந்தாலும் சரி உலகத்துல இருந்தாலும் சரி முஸ்லிம்களை வந்து முஸ்லிங்களை டார்கெட் பண்ணி எத்தனை விஷயங்கள் நடைபெறுது அது எங்களுக்கு இருக்கலாம் அறிஞ்சிருக்கலாம் சாருக்கு தெரிஞ்சாலும் கூட அதை பத்தி கயா பண்றதும் இல்ல அந்த அளவுக்கு நிலைமதிக்குது இப்பட்வேஷன் ஒன்றும் தெரிஞ்சாங்க அதான் நீங்க நினைக்கணும் பிள்ளைகள் வந்து அது போல மதுரை போறோம் அது போல அவருக்கு எந்த ஒரு வழியும் இல்லைன்னு சொல்லி அவருக்கு கல்விகள் எத்தனை விஷயங்கள் இருக்குது இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேண்டிகாட்டு விஷயம் என்னது கோயில் முடிச்சு பேராய நாட்கள் இருக்கலாம் இந்த இடத்துல சமம் இருக்கலாம் யாரும் இருக்கலாம் அதுக்குறாங்க அவங்களோட சேர்ந்து கொள்ளணும் மக்களோடு வாழ்க்கைகள் ரோல் மோட்ல எடுக்க வேறு அந்த பிரச்சினைக்கு தெரிய யார ரோல் மோட்ல எடுக்கணும் சொல்லி நவியா யார ரோல் மோட்ல எடுக்கணும் அந்த சிறந்தவன் யாரு நடிகளையாட்டு வீரர்களை அவங்கள தான் அவனோட ரோல் மட்டும் அவர் என்ன செய்ய கண்ணாடி அவன் அப்படிதான் வச்சிருந்தான்னு சொல்லி மாத்தி போட்டுட்டு போறது இன்னசர் வாழ்ந்து வந்து அவளை வெளியா இருந்தான் அவருக்கு போறது அவர் அதே போல அவனுடைய அஹ் சில நடத்தைகள் அவனோட வாழ்க்கையிலேயே கூட இந்த இடத்த சொல்ல முடியாத சில என்ன செய்யறது சில இது போல என்ன செய்யலாம் சில அவனுடைய பாவனைகள் அவன் நடத்தைகள் எல்லாம் இவருக்கு என்ன சரி இவருக்கு அப்படியே கொப்பியாய் வருது சொன்னா யார் யாரு கொப்பா வருவாங்களோ அவங்க வந்து அவங்களும் உள்ள வருவாங்க அதே போல அவங்களோட ஏற்பாடு படுவாங்களும் கூட அப்படின்னு என்னோட பிள்ளைகளுக்கு நாங்க என்ன சரி முக்கியமாக கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் நண்பர்களை செலக்ட் பண்றது அதே போல என்ன செய்யறது அதே போல வந்து யாரோ கவர்மெண்ட்ல அடிக்கிற விஷயத்த பிள்ளைங்களுக்கு சீனியை கற்றுக் கொடுக்கணும் நான் என்ன செய்யமண்டா பிள்ளைங்களை மதர்சால கொண்டு விட்டாச்சு விட்டாச்சு கிளாஸ்ல கொண்டு விட்டாச்சு அதுக்கு பிறகு பிள்ளைங்கள எந்த ஒரு கருத்தினையும் அவன அவரை பத்தி கணக்கே இல்லை ஏன்னா இவர சொல்றேன் அவன் டைமு போறான் டெய்லி போறான் ஸ்கூலுக்கு மதர்சாவுக்குண்டா உடனே ரெடியா பேசிடுவான் அவருக்கு தெரியும் எங்க போறான்னு சொல்லி நான் மதுரை சாலையா அவர் பாட்டு மதர்சா கொடுக்கும் நேரத்துல ஒருபடி மதேசாக சேர்ந்தார் சேர்ந்து கொஞ்சம் ஆளை காணும் அப்ப அவன் வீட்டுல மைசா தான் மதேசாக்கு வரல மைசா தானே ஒரு பார்த்து என்ன நடக்குது அவரு வர ஒரு சிவில் ஆளோடு என்ன செய்றாரு சிவில் கார்டு சுத்தமா சொல்லல நடந்த விஷயத்த நான் சொல்லணும் அப்ப என்ன செய்றாரு அவர் அங்க அவரை உட்கார வச்சு அவரோட என்ன செய்வாரு வேற மாதிரி ஒரு இதோட நடச்சு அந்த அளவுக்கு காலம் கேட்டு இருக்குது பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கணும் இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய வாலிபர்கள் இருக்கிறாங்க இருபத்தி நாலு வயசு மட்டும் வாலிப்பர்கள் இருக்கிறாங்க வாலிபர்கள் என்றவங்க வந்து ஒரு வாலிபம் வாலிபம் என்ன செய்ய வாழ்க்குடா நான மாதிரி இருக்கிறான் தமிழ் மாதிரி யாராக இருக்கலாம் நான் பொதுவாக பேசுறேன் அப்ப இந்த உலகத்துல இருந்து இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு சென்சஸ் படி கணக்கெடுப்பின் படி உலகத்தில இருந்து செய்வாங்க இலங்கையில வந்து ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவங்கள எல்லாரும் புகைப்பழக்க முடியவங்களாக இருக்கிறாங்க ஒன்பது ஆசிரியர்களாக டீச்சர் ஆகும் ஆனால் பெண்ணாக அஜதாக டீச்சர் எல்லாரும் ஆசிரியர் எல்லாரும் அஜுத்மாரி எல்லாரும் அப்ப என்ன செய் அப்ப எல்லாரும் பொறுப்பு என்ன காரணம் இருந்த ஆட்கள் எங்களுடைய தலைவர்கள் பிற்காலத்தை வந்த பின்காலத்தை வரக்கூடிய விஷயங்களை பத்தி யோசிச்சாங்க இப்ப களம் முக்கியமான ரெண்டும் இலங்கையுடைய ஆரம்ப முஸ்லிம் பாடசாலைகள் அதிலிருந்து வெளியாக கூடியவங்க அதிகமான ஆட்கள் இருந்து இதில் இருக்கிறாங்க வேற மத்த படத்தவைகள் குறைவாக இருந்தாலும் கூட அதிகமாக வெளியாக கூடியவங்க அதுல இருந்து ஆனா முஸ்லிம் பார்த்தாலும் ஆனா அவங்களுக்கு சரியான என்னது என்ன சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய சூட அப்ப அவங்க எங்களுக்கு கூட எங்களோட சின்னோடுதான் இருக்குது ரெண்டு துணி தான் இருக்குது அந்த ரெண்டு துணில பிள்ளைங்க படிக்கிறது கேட்பாடு செய்யறது வெளியில இருந்து வெளிக்கூடங்கள் கிளம்புக்கு வந்து படிச்சு போட்டு டாக்டர் ஆக இன்ஜினியராக பைலட் ஆகியோர் வெற்றி பெற்றவளாக முக்கியமான காரணம் அவன் வளரக்கூடிய நினைக்கிறது எங்களுக்கு ஓட்டுறதுக்கு ஆட்டோ வைக்குது பயம் இல்லாம இறங்கும் படிக்காம இறங்கும் அதே போல பெட்டால வேலை பெட்டால பதினாலு வயசுல இருந்து வேலைக்கு பெட்டாள கடைக்கு போன சின்ன வயசுல எடுப்பாங்க அது முக்கியமான காரணம் இது ஒரு நண்பர் சொன்ன மாதிரி நண்பர்களை செலவு பண்ற விஷயத்துல விஷயம் கண்ணுக்கருத்து இருக்கிறது அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கும் நண்பர்களால் நடந்திருக்கு நண்பர்கள் அவங்க காட்டி கொடுக்கணும் இவரோட நீங்க செய்ய இவர்கிட்ட என்ன விஷயம் கேட்டுக் கொடுக்கணும் நீங்க ஆனா கேட்கக்கூடிய நேரத்தை மதுபோ கேட்கணும் பாப்பா போகணும் பாபா தான் காட்டி கொடுக்கணும் அதுக்கு பொறுப்பதாரிகள் காட்டி அதெல்லாம் இல்லாததால தான் இப்ப என்ன செய்யுது இப்ப வந்து பெஸ்ட் நடக்குது அதுக்கு தான் என்ன செய்யறான் அதுக்கு வந்து இந்த அகில ஜிவச்சரமாக இருக்கலாம் அதே போல இருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறான் இந்த இதை கூடிய நாகரிக நிலைமைகளாவது மாற்றடும் எப்படி மாத்தரும் பெஸ்ட் மாதிரியா அதாவது ஆஹ் அவர்களுடைய கல்ச்சர் மாதிரி அவனுடைய நாகரிகம் மாதிரியா நபீஸ்வர செல்வாட கல்ச்சராக மாத்தணும் எங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் மெயினா நபீஸ்வரர் சலம் அவனுடைய வாழ்க்கை நரிகளை வாழ்க்கையில எடுக்காமலைகளாக இருக்கலாம் அவளுக்கு வந்து அந்த சம்பாதிக்க தெரியாது அவளுக்கு வந்து உலகத்தோட எந்த ஒரு கனெக்ஷன் இல்லாத ஆளுக்கான சல்மாவோடைய ஆட்களுக்கு ஒரு கன்ச ஆட்களுக்கு ஒரு இதோன்னு போட்டிருக்கிறது என்னோட வாலிபர்களுக்கு அப்ப அதனால அவங்களுக்கு என்ன செய்யல அவங்களுக்கு அவனோட ஆடையங்கள் அவங்களோட கல்ச்சரா எங்களுக்கு இப்படி இருந்தால்தான் உடுக்க வேணும் அப்படின்ற ஒரு கன்செப்ட் உண்டு அதெல்லாம் மாற யாரும் வந்து ஆடயங்களை வச்சு யாரையும் என்ன செய்ய என்ன செய்ய வேண்டும் வந்து இது பண்ணக்கூடியவங்களாக ஆட்களை மட்டிடக்கூடியவங்களாக இருக்க வேணும் அதன் மூலமாகி இப்ப வந்து ஆட்களுக்கு பயம் சௌதேஷ் சில ஆட்களுக்கு மட்டி ஆரம்பிச்சு மனிதர்களுடைய மனிதர்களுடைய மூலமாக வீடுகளின் மூலமாக ஆட்களை மட்டிட ஆரம்பிச்சு அதன் காரணமாக தன்னை செய்வாங்க வாலிபர்கள் வந்து அவசரமாக பணக்காரர்களாக மாறவே அவசரமாக இருந்த சகாபாக்கள் அவங்க வந்து அவங்க இல்ல உலகத்திலே வெற்றிலை வெற்றிகளை பெற்றாங்க அந்த விஷயத்த அந்த சின்ன மக்களுக்கு நாங்க சின்ன வயசுல இருந்து அந்த சில மதுர்த்தாக்கள் இருக்குது என்ன தேடும் நாங்க வயசாக்கல பிள்ளைகள் வாராங்க அவளுக்கு குருவான காகிதா உதவி கொடுக்கிறோம் அதோடு அவங்களை அனுப்பிடுறோம் அப்படியே மதுரை சாக்களை மாற வேண்டும் வேணும் அவளுக்கு வந்து விஷயங்களை பத்தி சொல்லித்தான் நடக்க வேண்டும் கையில வந்து இப்படிதான் நடக்க வேண்டும் அப்படி இல்லாத படிச்சு கொடுக்காதது காரணமாக பாடசாலைகள் போன வந்து மொபைல் போன்களை முற்றிலும் தடை இன்டர்நெட்டுகள் முற்றிலும் தடை மதுரை சாக்கள் மொபைல் யூஸ் பண்ண கூடாது அவைகளை கொடுங்கன்னு சொல்லி சொல்லல இந்த காலத்துல ஏதோ எப்படியோ எல்லாத்துக்கு இன்டர்நெட் வந்துட்டு என்ன நடக்குது மாருக்கு தெரியாதுன்னு சொல்லி ஆனா பிள்ளைங்கள்ட்ட கையில குடுத்த சொல்லி சரிங்க சார் அப்ப அதெல்லாம் நாங்க செய்யணும் அப்ப அவங்களுக்கு கொடுக்க முன்னாள் அந்த விஷயத்த பத்தி நாங்க தெரிஞ்சிருக்கணும் மதுசாக்கள் பாடசாலைகள் என்ன செய்யணும் அவங்க பரிசு கொடுக்கணும் அவங்களுக்கு தலைவர்களாக எதிர்காலத்தை வாழ்க்கைகளை தியாகம் செய்யக்கூடியவங்களாக ஈனுக்காக தியாகம் செய்யக்கூடிய மாறுவாங்க வரலாறு பார்க்கலாம் அவங்களை என்ன செஞ்சா அவங்களை அவங்களை அவனுடைய சகோதரர்கள் தான் செஞ்ச போட்டாங்க ஒரு பாலு கிணத்துல அவங்களோட சகோதரர்கள் தான் போட்டாங்க அதுக்கு பின்னால அரசு சபைக்கு அவங்க போறாங்க நல்ல விஷயங்களை படிச்சு கொடுத்தாமி நல்ல மக்களுக்கு நாங்க ஈட்டம் செய்யறது நாங்க யார் நல்ல வழிகள சேர்ந்தெடுத்து போறாங்களோ அவங்களுக்கு ஈட்டம் செய்யறது யூஸ் பல வரலாறு பத்தி யாரும் சொல்லக்கூடிய நேரத்தில் அதாவது அல்லது அழகான வரலாறு குரான் அழகான வரலாறு வரலாறு அதே போன்ற ஏழு குகைவாசிகள் அந்த குகைவாசிகளுடைய வரலாறு உண்மையான வரலாறு உண்மையான வரலாறு ஆக அல்ல குரான் வர்ணிக்கிறான் அந்த குகைவாசிகள் ஏன் காரணம் அவங்க வந்து அவளுக்கு எப்ப சூழ்நிலை அவளுக்கு சரணா மிரிஞ்சோ அந்த நேரத்தில் அவங்களோட வணிகளை அவங்க மாற்றிக்கொண்டார் அதன் காரணமாக இன்ன வரக்காட்டின் இதுவரைக்கும் குருவான்ல அவங்களோட வரலாறுகள் சொல்லப்படக்கூடியதாக குருவான்ல சிறப்பிக்கப்படக்கூடியவர்களாக அவளோட பெயர்கள் குருவான்ல பிரிண்ட் பண்ணப்பட்டதாக பாதுகாக்கப்பட்டது வச்சோம் நாங்க பாதுகாப்போம் அது பாதுகாக்கப்படக்கூடிய குருவான்ல அவனோட பெயர்கள் அப்படி பிரிண்ட் அச்சிடப்பட்டதாக இன்னொரு காரணம் என்னது அவன் சரியான வழிகளை தேர்ந்தெடுத்து போனான் அப்ப அதனால நாங்க எங்களுடைய வாலிப்பர்களை எங்களுடைய இருக்கக்கூடிய மக்கள்களை நாங்க செய்யணும் மக்களை சரியான வழக்கை நாங்கள் காட்ட வேணும் அவர்களுக்கு நான் நினைக்கிறது ஆஹ் பள்ளியோடு இருந்தா மட்டும்தான் தீரேன்னு சொல்லி பள்ளியோடு இருந்தா மட்டும் தான் மார்க்கன்னு சொல்லி அதே போல உலகத்துல இருந்தா மட்டும் தான் மார்க்கன்னு சொல்லி ரவிசரசர் மாவட்ட சில சகாபாக்கள் சொன்னாங்க நாங்க நோன் பிடிக்க போறோம் நாங்க புள்ள நைட்ல நின்று வணங்க போறோம் சரி சார் சொன்னாங்க நான் வந்து கட்டு கொடுத்தா சிலமாக பழகி கொள்ளுகிட்ட அதன் மூலமாக எத்தனையோ கோல்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள் நாங்க அடையக்கூடியவர்களாக மாறுவோம் அப்படி இல்லாட்டி நாங்க என்ன வர காட்டுவோம் என்ன செய்யலாம் அன்னியர்களுடைய தாக்கத்துக்கு அந்நியவர்களுடைய சை திட்டங்களுக்கு நாங்க மாற்றி மாற்றின மாறுவோம் இந்த வாலிபர்கள் வாலிப்பர்களுடைய வாலிபர்கள் எவ்வளவு முக்கியம் வாயிப்பர்கள் இருக்கிற இந்த இடத்துல வாலிபர்களுடைய சில முக்கியம் அதாவது அவங்க போருக்கு அனுப்பக்கூடிய சிலை வழங்கக்கூடிய வாலிபர்கள் நீங்க என்ன செஞ்சிருங்க அவங்கள கொள்ள வேணும் அவங்களோட யாரையும் அவங்கள கொலை செய்ய அப்ப அத பத்தி அஷ்மது பின் அம்பல் ரஹ்மதுல்லா அவங்கள்ட்ட அவங்க மவுன் கேட்கிறார் ஏன் அப்படி சொன்னீங்க நீங்க அப்படி சொன்னாங்க இதுக்கு காரணம் என்ன கருத்து என்னது வாலிபர்களை மிச்சம் நாங்க பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறணும் அவளுக்கு ஏற்பாடுகள் பள்ளியில் ஏற்பாடு செய்யப்படணும் அவங்களுக்கு பள்ளியில அவளுக்கு படிக்கிறதுக்கு ஏற்பாடுகள் அதே போன்று அவளுக்கு அவளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குருவான் குருவான் நாங்க நினைக்கலாம் குருவான்ல வந்து எங்களுக்கு நீனுடைய விஷயம் மட்டும் தான் இருக்கேன் குரான் நினைக்கலாம் குருவான்ல எத்தனை விஷயங்கள் குருவான்ல குருவான்ல வந்து நாங்க நினைக்கலாம் குருவான்ல நாங்க குரான பார்த்துட்டா போதும் குருவான்ல குருவான் இறங்கின மாதிரி நாங்க ஓத வேணும் குருவான் இறங்கின மாதிரி ஓதக்கூடியவராக இருக்கணும் அல்ல குருவான்ல சொல்றாள் நாங்க குரான ரிசர்ச் பண்ண வேணும்னு சொல்லி ஆனா நாங்க செய்யாத வேலையை நன்முக செஞ்சு முடிக்கிறாங்க இப்ப குருவான் ஆராய்ச்சி பண்றான் நான் சொன்ன மாதிரி எத்தனை மக்கள் இஷ்டத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்ன குரான பற்றி ஆராய்ச்சி குருவான்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் குருவான்ல எறும்புகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணிப்ப சொல்றாங்க எறும்புகளுக்கு பேசக்கூடிய வல்லம இருக்குன்னு சொல்லி அப்ப குருவான் அப்பயே சொல்லிட்டான் ஆயிரத்தி வருஷத்துக்கு நல்லா சொல்லிட்டான் குருவான் அந்த நெரும்பு வந்து சில பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்க நாங்க பயன்படுத்தாம இருக்கிறோம் அவங்கள அவங்களுக்கு வழிகளுக்கு கேட்படுத்தாம இருக்கிறாங்க சில சிலர்கள் நினைக்கிறது வாலிபர்கள் அவங்களோட எடுத்தாலே மண்டல வாலிபர்களை பள்ளி எடுத்தாலே மண்ட குடுத்து நபிசெலமாவோட சபைகளை வாலிபர்களுக்கா சொல்லிருப்பாங்க வலதுபோறத்துல சகாபாக்கள் எல்லா இடத்துல வாலிபர்கள் இருந்து நபிசெலமோடய பழகிறாங்க ஆனா இப்ப வந்து பெரியார் கண்டேனா கொஞ்சம் ஒதுக்கி கொள்றது என்ன காரணம் அவங்களுக்கு சரியான கைடன் இதன் காரணம் முக்கியமான காரணம் ஆனா நாங்க அவங்கள விட்டு தூரமாயி தூரமாயி தூரமாக பின்ன்காலம் வரக்கூடிய எதிர்காலத்துல அவன் நாசமாய் கொண்டிருக்கிறேன் விழித்தல கூடியவளங்க சைத்துக்கிட்ட விட்டும் அதே போல காப்பீடு அவங்க அவளோட வலைங்களுக்கு மாட்டிப்பாடாம அவங்களோட வலைகளை சிக்கிக் கொள்ளாம எங்களோட முஸ்லீம்களுடைய எதிர்காலத்தை நான் பாதுகாக்கத்தை அவர்களுடைய எதிர்காலத்தை எவ்வாறு யோசிச்சார்களோ அதே போன்று தலைவர்களை உருவாக்க வேண்டும் எங்களுடைய அதாவது எங்களுடைய பைகளை மற்றும் எங்களுடைய சொந்த விஷயங்களை பார்க்கக்கூடியவர்களாக இல்லாம நாங்க நாங்க எதிர்காலத்தை முஸ்லிம்களுடைய எதிர்காலத்தை எதிர்காலத்தை நாங்க கருதியவர்களாக அதாவது அவர்களுக்காகவே அந்த விதங்களுக்காக மாற வேண்டாம் அப்படி இல்லாட்டி தான் எங்களுடைய வாழ்க்கையில் முறையில் செய்ய இல்லாட்டி இந்த விஷயங்கள் இப்பவே செஞ்சு கொள்ள இல்லாட்டி வரக்கூடிய எதிர்கால மிச்சம் மோசமாக இருக்கிறது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் எங்களுக்கு யோசித்து பார்க்கலாம் வந்த பிரச்சனைகளை எங்களுக்கு எவ்வளவு அந்த டைம்ல எங்களுக்கு ஒழுங்கான முறையில் பதிலேடு கொடுக்க எங்களுக்கு தெரியாது எப்படி செய்யறதுன்னு சொல்லி உடனே அதுக்கு ஏற்பாடுகள் ஒண்ணும் இல்லை காலத்து எல்லாம் இருந்துச்சு ஆனா அதெல்லாம் இப்ப என்ன செஞ்சது நான் தெச்சு சொன்ன மாதிரி ஆயிரத்தி எண்ணூறுக்கு பின்னால முஸ்லிங்க எல்லாம் பறிக்கப்பட்டு எல்லாமே திரும்ப அவைகளை உருவாக்கப்படணும் அதுக்கு இன்ஷால்லா இப்ப ஏற்பாடு பள்ளியில ஏற்பாடு செஞ்சிருக்கிற மாதிரி நான் இதுக்கு பின்னால் வரக்கூடிய காலங்களில் பள்ளியில் கூடிய வாலிபர்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நிர்வாகத்துக்கும் நான் கேட்டுக்கொண்ட விஷயம் உண்டு அதே போன்று இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த மகளாவை தான் தெரிகிறீங்க இந்த மின்னல இன்ஷா தான் ஒரு சென்டர் ஆக கலம்புக்கும் இங்க இருந்து விஷயங்கள் போகக்கூடிய இடமாக மாற இங்க மகளால எத்தனை முக்கியமான உலமாக இருக்கிறாங்க அவர இணைச்சி கொள்ளலாட்டி என்ன நடக்குமே சொன்னதுன்னா பிட்காலத்துல வரக்கூடிய டாக்டர் இருந்தாலும் சரி என்னோட முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை விட்டு போட்டுட்டு அவனோட சொந்த விஷயங்களை மட்டும் பார்க்கக்கூடியவன மாறுவாங்க முஸ்லீம் டாக்டராக நான் உருவாக்க வேண்டாம் முஸ்லிம் டாக்டராக டாக்டர் முஸ்லீமாக உருவாக்க வைத்தியம் அதுக்கு பின்னாலும் இஸ்லாம் அப்படி உருவாக கூடாது இஸ்லாத்தை செய்யக்கூடிய ஒழுங்கான முறை பின்பற்றக்கூடிய மாற்றக்கூடிய இஸ்லாமியராக மாற்ற மாற்றக்கூடாது அதுக்குன்னால வழிகளை நகன் சேரும் அதுக்குன்னு ஆரம்பமாக நகன் சேரும் இங்க இருக்கக்கூடிய மகளக்கூடிய முக்கியமான படித்தவர்கள் இருக்கிறார்கள் முக்கியமான எச்சனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் ஒழுங்காக்கள் இருக்கிறார்கள் உருவாதது காரணமான அவங்களும் இந்த மகளுக்கு யூஸ் பண்ணி ஒரு எதிர்காலத்தை ஒரு முக்கியமான ஒரு மகளாவா இங்க இருந்துச்சாலும் எத்தனையோ வைத்தியர் மார்க்க வெளியாக கூடியவளாக அதே போன்று இன்ஜினியர்ஸ் மார் இந்த இலங்கைக்கு இந்த இலங்கைக்கு என்னென்ன சேவைகள் இருக்கின்றதோ அந்த அனைத்து முக்கியமான சேவைகளும் இந்த மகளாவில் இருந்து வெளியாக கூடியவளாக இருக்கணும் வெளியா வெளியாக கூடிய விஷயமாக இருக்கணும் அப்படி செய்வா இதோட இந்த ப்ரோக்ராமோட இதை முடிச்சுக்கோங்க இதுக்கு பின்னால வரக்கூடிய அடுத்த கிழமை அப்படி வரக்கூடிய காலங்களில் நீங்க என்ன செய்யுங்கண்டா இங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள் இருக்கிறாங்க இங்க இந்த மகளா மட்டுமில்லை ஏனே சில வேற இடங்களை வந்தாலும் இருக்கலாம் அவளை முடித்து ஒவ்வொரு மகளா இருக்கக்கூடியவர்களும் அவங்கள வாலிபர்களை யூஸ் பண்ணுங்க அவங்களோட அவளை கைவிட்டுவான அவங்கள அவங்களை கைவிட்டதுண்டா எதிர்கால மிச்ச மோசமாக இருக்கும் ஏனைய நாடுகள்ல ஏனைய நாடுகள்ல வரக்கூடிய சிறுவர்கள் அவளுக்கு சரியான பவுண்டேஷன் அமைச்சு கொடுக்கணும் தவறுகள் மனு பிள்ளைகள் இருந்து மனுஷயங்கள் சுட்டிக்காட்டணும் அதே போல என்னென்ன விஷயங்கள் நாங்க நல்ல விஷயங்கள் பேசினோமோ அந்த விஷயங்கள் எடுத்து விடக்கூடியவர்களாக இந்த மகளாவை என்று நல்ல ஒரு உதாரணம் உள்ள மகளாவா ஆக்கக்கூடியவர்களாக